உள் மனதில் சொல்ல முடியாத சோகங்களும் மறக்க முடியாத நினைவுகளும் இங்கு ஒவ்வொரு மனிதர்கள் மனதிலும் உண்டு யாரும் மறந்து வாழ்வதில்லை மறைத்து தான் வாழ்கிறோம் நம் புன்னகையால் படித்ததில் பிடித்தது நற்றினையின் கவிதைச் புத்தூர் ஜி ரேவதி கணேசன்